ம் பிரித்தய தோத்தேத்தைக்கணா கீத்தமஹே நம அச்சாச்சியோக்கோஸ்தரம்ம பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் ஸ்ரத்த ரொம்ப முக்கியம் என்பதற்காகவும் சந்தேகப்படக்கூடாது சாஸ்திர விஷயத்துலங்கிறதுக்காகவும் இந்த ஸ்லோகத்தை உபதேசம் பண்ணுறார் அக்னஹா அக்னஸ்ச்ச அஸ்ரத்த தானஸ்டங்கிறார் அக்னஹான்னு சொன்னால் ஆத்மானா என்னன்னு தெரியாதவன் உடம்பையே நான்னு நினச்சிக்கொண்டிருக்கிறவன் உடம்புக்கு வேறாக இருக்கிற ஜீவாத்மாவை தெரிஞ்சிக்காதவன் அஸ்ரத்த தானக குருவினுடைய வாக்கியத்தையும் சாஸ்திரத்தினுடைய வாக்கியத்திலையும் நம்பிக்கை இல்லாதவன் அதை பிரமாணமாக ஏற்றுக்கொள்ளாதவன் சம்சயாத்மா அப்படியே இது பண்ணாலும் அதில் சந்தேகப்படுறான் இப்படி இருக்காதோ இப்படி இருக்குமோ அப்படின்லாம் நினைக்கிறவன் அது ஒன்றும் தவறாக இருக்காது அது ஒன்றும் அதர்மம் இல்லை அப்படிங்கிறத புரிஞ்சிக்க முடியாது சந்தேகப்பட்டுட்டே எதுலேயும் அவனுக்கு திருப்தி கிடையாது உலக வாழ்க்கையிலையும் அவனுக்கு யார் இடத்துலையும் தன்னிடத்துலையும் அவனுக்கு சந்தேகம் பிறர் இடத்துலையும் சந்தேகம் சரியாக இருக்க முடியுமா நம்மளால் இதெல்லாம் கடைபிடிக்க முடியுமா முடியாதா முடியாதுன்னு தீர்மானமாக இருப்பான் இப்படி எல்லாம் இந்த மூணு விஷயம் சொல்கிறார் அக்ஞானி அஸ்ரத்ததானக சம்சயாத்மா வினஷ்ய வினஷ்யத்தின்னா அவன் வந்து வாழ்க்கையை வீணடித்து விடுகிறான்னு அர்த்தம் ஆத்மாவை தெரிஞ்சுக்காம சாஸ்திரத்தில் ஸ்ரத்த வைக்காம எல்லாத்துலேயுமே எப்போ பார்த்தாலும் சந்தேகப்பட்டு இருக்கிறவன் வாழ்க்கையில் பிரயோஜனத்தை அடையிறதில்லை வினஷதி வாழ்க்கையினுடைய குறிக்கோளாகிய உண்மையான அமைதியையும் ஆனந்தத்தையும் அவன் அடையிறதே கிடையாது நாயம் லோகோஸ்தி அயம் லோக்கா நாஸ்தி அப்படின்னா என்ன அர்த்தம்னா இந்த சரீரத்தில் அவனுக்கு முழுமையான உண்மையான ஒரு வாழ்க்கை அமையறதில்லை நான் பரஹா சரி இந்த சரீரத்திலேருந்து வேறு சரீரத்துக்கு போனாலாவது நிம்மதியாக இருக்க முடியுமான்னா அதுலேயும் இன்னும் துக்கம் அதிகமாகுமே தவிர குறையாது ந சுகம் ஒருபொழுதும் சுகம் கிடையாது சம்சயாத்மனஹா எப்போ பார்த்தாலும் நம்பிக்கை இல்லாதவனுக்கு தன்னம்பிக்கை குரு நம்பிக்கை கிடையாது நம்மளை சுற்றி இருக்கக்கூடியவர்களை ஓரளவுக்கு நம்பித்தான் ஆகணும் எல்லா இடத்துலையுமே சந்தேகப்பட்டுருக்க முடியாது சந்தேகப்படக்கூடவும் கூடாது அப்படி தவறுகள் இருந்தால் அது நம்ம காலப்போக்கில் சரி பண்ணிட முடியும் ஆனால் சந்தேகத்தோடைய இருந்தால் வாழ்க்கையில் ஒரு நிம்மதியும் கிடைக்காது ஒரு ஜோசியர்கிட்ட போகிறோம்னா அவர் சொல்கிறது நடக்குமா நடக்காதா எப்போ பார்த்தாலும் நடக்கும்னு ஒரு தன்னம்பிக்கையை வளர்த்துக்கணும் பாசிட்டிவ் திங்கிங் பவர்னு சொல்லுகிறார்கள் இல்லையா பவர் ஆஃப் பாசிட்டிவ் திங்கிங் அது இருக்கணும் நடக்கும்னு நினச்சா நிச்சயமாக நடக்கும் அப்படி ஒருவேளை நடக்கலைன்னு சொன்னால் சரி பரவாயில்ல ஏதோ ஒரு இடைஞ்சல் இருக்குது போல் இருக்குது பரவாயில்லை இன்னும் முயற்சி பண்ணுவோம் அப்படின்னு இருக்கணும் அதை விட்டுட்டு சந்தேகப்பட்டுட்டே இருந்தால் வாழ்க்கையில் வளர்ச்சியோ உயர்வோ அடையவே முடியாது அதனால் பகவான் எச்சரிக்கை பண்ணுறார் இந்த ஸ்லோகத்தில் இது மூலம் என்ன தெரிகிறது சாஸ்திரத்தில் பரிபூர்ண ஸ்ரத்த இருந்தால் தான் மோஷத்தை அடைய முடியும் மோட்சத்துக்கான ஜானத்தை அடைய முடியும்ங்கிறது அர்த்தம் ஆகவே இந்த அக்ஞானி அஸ்ரத்ததானன் சம்சயாத்மா இந்த மூணுலயும் சம்சயாத்மாவை தான் பகவான் நிந்தன பண்றார் சம்சயாத்மனஹா ந சுகம் ந பரஹா அயம் லோகா அப்பி நாஸ்தி அப்படின்னு சொல்லி எச்சரிக்கை பண்றார் எனவே இந்த உடம்புலயும் நிம்மதியா இருக்கணும் இதுக்கப்புறம் உடம்பு வந்தாலும் அதுலேயும் நம்ம நல்லா இருக்கணும் எப்பவும் நாமளும் ஆனந்தமா இருந்து மற்றவர்களுக்கு ஆனந்தத்தை கொடுக்கணும்னா சாஸ்திரம் சொல்லுகிற வழிகளை பெரியோர்கள் சொல்லுகிற வழிகளை பின்பற்றி வையத்துள் வாழ்வாங்கு வாழணும்னு இந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தம் அக்னஸ்மா விநியம் லோகோஸ்தினுகம் சம்சயாத்மன எல்லோருக்கும் பரிபூர்ணமான ஆசீர்வாதங்கள்